தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் ஆமதி அன்பு மனிதநேயம் தேக உள்ளம் இவற்றிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மகாத்மா காந்தி அவர்கள் அகிஸ்மையின் மூலம் சுதந்திரம் பெற முடியுமென்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டினார் நமது நாட்டு விடுதலைக்கு பெரும்பாடு பட்டவர்களுள் முதன்மையானவர் மகாத்மா காந்தி ஆவார் இதனால் அனைவரும் மகாத்மா காந்தி அவர்களை தேசத்தின் தந்தை எனவும் அழைக்கிறார்கள் போர்பந்தர் எனும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி கரம்சந்த் புத்திலிபாய் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் இவரின் இயப்பெயர் மோகன்தாஸ் சர கரம்சந்த் காந்தி என்பதாகும் அவருடைய பெற்றோரின் அரவணைப்பாலும் அன்பான வளர்ப்பாலும் ஒழுக்கமுடையவராக வளர்ந்தார் தனது பனிரெண்டாவது வயதில் கஸ்தூரிபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பட்டப்படிப்புக்காக லண்டன் சென்றவர் பாரிஸ்டராக பாரதம் திரும்பினார் மும்பையில் வழக்கறிஞராக தம் பணியை தொடங்கினார் நியாயத்திற்கு எப்போதும் குரல் கொடுத்தார் பொருளீட்டும் பேராசை இன்றைய துன்பங்களுக்கு வித்து என்பது காந்தியடிகளின் கருத்து தென் ஆப்பிரிக்காவையும் காந்தியடிகளின் போராட்ட பயிற்றுக்கிழமை எனலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு முதல் ஆயிரத்தி வரை தென்னாப்பிரிக்கள் வாழ்ந்த காலத்தில் காந்தியடிகளின் அரசியல் நடவடிக்கைகள் துவங்கின தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான நிரவரி கொள்கையினை எதிர்த்து குரல் கொடுத்தார் தென்னாப்பிரிக்கில் நடத்திய சட்ட மறுப்பு இயக்கம் ஒரு பேரெழுச்சியாக உருவானது அந்த எழுச்சியைக் கண்டு ஆப்பிரிக்க ஆசிய கண்டங்கள் முழுவதும் அஞ்சின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் மூத்த தலைவர்களுள் இவர் காட்டிய வழியை கடைபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாலகங்கார தலைவரின் மறைவிற்கு பிறகு சுதந்திர போராட்டங்களை தலைமையேற்று வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு காந்திச்சிக்கு இருந்தது தாம் மேற்கொண்ட எல்லா போராட்டங்களையும் அகிஸ்மையின அகிஸ்மையும் சத்தியத்தையும் முன்னிறுத்திய செயல்பட்டார் ரவுலில் சட்டத்தை எதிர்த்தார் ஒத்துழைமையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் அகிச்சையும் அவரை அகில உலகத் தலைவராக ஆக்கியது விடுதலை போராட்டத்துடன் மத நல்லிணக்கம் தீண்டாமை ஒழிப்பு மதுவிலக்கு பெண் விடுதலை போன்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்தை முன்னின்று நடத்தினார் இந்தியர்களின் பொருளாதார வாழ்க்கையை சீர்குலைத்திருக்கும் அந்நிய பொருளை புறக்கணிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் சுதந்திர போராட்டத்தின் உச்சகட்டமாக வெள்ளையானை வெளியேறு இயக்கம் தோன்றியது காந்தியடிகளின் தலைமையில் குமரி முதல் இமையவரை வாழ்ந்த மக்கள் திரண்டனர் செய் அல்லது செத்து மடி என்ற ஒருமித்த முழக்கம் நாடெங்கும் உணர்ச்சி பூர்வமாய் ஒழித்தது இந்த போராட்டத்தின் தீவிரமாக தீவிரத்தை உணர்ந்த ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் தர முன்வந்தது காந்தியடியின் தீவிர போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் இந்திய நாடு சுதந்திரம் இந்தியாவின் அந்த மாபெரும் பாதுகாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் கோச்சே என்னும் கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் மறைந்தாலும் இந்திய வரலாற்றில் அவர் புகழ் என்றும் நிலைத்தி நிற்கும் அதனால் நமது தேசத்தாந்தை மகாத்மா காந்தி என வணங்குவோம் சுதந்திரத்தை பாதுகாப்போம் இந்திய வல்லரசு நாடாக வளர நாம் அனைவரும் நன்றி வணக்கம்